அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு எந்த பொருள் எந்த தன்மையுடையதாக தோற்றம் அளித்தாலும் எத்தன்மை தாயினும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் வாயிலாக மனசுக்கு எந்த விதமான ஒரு தன்மையை அது கொடுத்தாலும் அப்பொருள் அந்த பொருளை அப்படின்னு பார்க்கணும் படிக்கணும் அந்த பொருளை தத்துவ நூல்களையெல்லாம் படித்து அதனால் பெற்ற அறிவோட துணை கொண்டு மெய்ப்பொருள் மெய்யான பரம்பொருளாகவே காண்பது உணர்ந்து கொள்வது தான் அறிவு அறிவு சிறப்புமிக்க இந்த மனித உடலில் வாழக்கூடிய உயிருக்கு உண்மையிலேயே பயனாகும் இதுதான் மெய்யுணர்தல் எந்த பொருள் எப்படி இருந்தாலும் சரி அந்த பொருளை உண்மையான அந்த மெய்ப்பொருளாகவே பார்க்கறது தான் அறிவு நம்ம ஒரு பொருளை பார்க்குற போது அதில் எத்தனையோ விதமான கற்பனைகள் அதில் இருக்கும் உதாரணத்துக்கு நம்மையே எடுத்துப்போம் இப்போ நம்ம எல்லாருக்குமே எத்தனையோ விதமான ஆட்ரிபியூட்ஸ் ஏற்றுவிக்கப்பட்ட பல அம்சங்கள் இருக்குது அதை நாம் கவனித்து பார்க்குறதில்ல இப்ப நான் அப்படின்னு நம்ம சொல்கிற போது தமிழ்நாட்டில் நான் இருக்கேங்கிறதுனால நான் தமிழ் மொழி பேசுறதுனால நான் தமிழன் என்று சொல்லப்படுகிறேன் உண்மையில் நான் மனிதனாக இருந்தாலும் என்னை தமிழன்னு சொல்லிக்கிறதுலேயும் அந்த தமிழன்னு சொல்லிக்கொண்டு அந்த மொழி மீது அன்பு செலுத்தலாம் வெறி பிடிக்கக்கூடாது அது அதிகமாக நம்ம சில பேர் இடத்துல பார்க்குறோம் அப்புறம் இந்த நாட்டில் நிறைய மனிதர்களுக்குள்ள ஜாதி பிரிவுகள்லாம் இருக்குது எண்ணற்ற ஜாதி பிரிவுகள்லாம் இருக்குது அது தொழிலுக்காக வைக்கப்பட்ட சில கற்பனை அம்சங்கள் அதில் எல்லாருக்கும் நிறைய பற்று இருக்கு நான் இந்த ஜாதி அப்படின்னு அந்த குறிப்பிட்ட இனத்தை அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் அதை தவிர நான் கருப்பாக இருக்கிறேன் சிகப்பாக இருக்கிறேன் நெட்டையாக இருக்கிறேன் குட்டையாக இருக்கிறேன் ஆணாக இருக்கிறேன் பெண்ணாக இருக்கிறேன் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்புறம் இந்த உடல் ரீதியாக நாம் இந்த உடலுக்கு வயசு எடை அதனுடைய அளவு பருமன் அல்லது எடை குறைஞ்ச தன்மை இதெல்லாம் பார்க்குறோம் அதுக்கு மேலே நம்ம போனோம்னா நம்ம உணர்ச்சிகள்லாம் அதிகமாக இருக்குது நான் கோபக்காரன் நான் வந்து அன்பானவன் நான் துன்பத்துக்குன்னே பிறந்திருக்கேன் நான் துன்பமாகவே இருக்கிறேன் எப்போவும் எனக்கு துன்பம்தான் இருக்குது யாரோ தப்பி தவறி சில இன்பமாகவே நான் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலாம் அப்புறம் படிப்பில் படிப்பு கற்பனை அதாவது நான் அந்த படிப்பை படிச்சிருக்கேன் இந்த படிப்பை படிச்சிருக்கேன் அந்த அபிமானம் அந்த பற்று சொல்லலாம் அதுக்கு பிறகு நான் தத்துவ நூல்களெல்லாம் படித்தா நான் ஒரு உயிர் அப்படிங்கிறது தெரியும் இன்னும் ஆழமாக போனால் நம்முடைய நூல்கள்லாம் சொல்கிறது நீ உண்மையிலேயே உணர்வாக இருக்கிறாய் நீங்கள் பௌத்திக விஞ்ஞானத்தில் போனால் கூட இந்த உடம்பு இதெல்லாமே அணுக்களால் ஆனது எல்லாம் கெமிக்கல் மனசே மைண்டே கெமிக்கல்னு சொல்லுகிறார்கள் உண்மை தான் அது சாஸ்திரங்களும் அப்படி தான் ஆகவே நம்மையே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது உண்மையிலே நான் உணர்வாக உயிராக அல்லது அல்லது உடலாக இந்த மொழி என்னோடதா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணினோமாயால் கடைசியில் உண்மை என்னென்னா தூய உணர்வில் தான் முடியும் I am pure consciousness. ஆங்கிலத்தில் சொன்னா. ஆக இந்த தூய உணர்வு தான் மெய்ப்பொருள் அது மாதிரி நம்மள அறியப்படுற பொருள்லையும் தூய உணர்வு தான் ஒவ்வொரு பொருள்லேயும் அந்த உணர்வை மறைச்ச அந்த காட்சி அளிக்கிறது என்று நூல்களெல்லாம் சொல்லி இருக்கின்றன அது ஆராய்ச்சி பண்ணால் தெரியும் நம்மளே தான் நம்மளை ஆராய்ச்சி பண்ணினாலே தெரியும் உலகத்தையும் புரிஞ்சுக்கலாம் நாம நம்ம ஒரு மேசைன்னு பார்த்தோமானா அது மேசையா மரமா அப்படின்னு கேட்டோமானா மேசைங்கிற சொல் அதில் கற்பிக்கப்பட்டிருக்கு உண்மையிலே அங்கே மரம் தான் இருக்குது அப்புறம் மரத்தை ஆழமாக நம்ம விசாரிக்குச்சுட்டே போனோம்னா அணுக்களில் வரும் கடைசியில் தான் முடியும் இப்படி தமிழ் அழகா திருமூலர் பாடியிருக்கார் அதாவது நகைகள் தங்கத்தை மறைக்கின்றன அப்புறம் நம்ம தங்கத்தை கவனிச்சா நகையை கவனிக்கிறது இல்லை கவனிக்கும்போது தங்கத்தை கவனிக்கிறது அதே மாதிரி நம்ம உணர்வை பார்க்கும் பொழுது உணரப்படுகின்றவைகளை நாம் பொருட்படுத்துவதில்லை நம்ம உடம்பு மனசாகியவற்றை நாம் பொருட்படுத்துறது இல்லை ஆனால் உடம்பு மனசிவைகளை பார்க்கும்போது உணர்வை நாம் கவனிக்கிறது இல்லை பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் தன்னை மறைத்தது தன் கரணாதிகள் தன்னில் மறைந்தது தன் கரணாதிகள் அதே ஒரு பெரிய யானை இருக்குது மரத்தால் செஞ்சு வச்சால் யானை மரத்தை கவனித்தா யானையை பார்க்க மாட்டோம் யானையை பார்த்தா மரத்தை பார்க்க மாட்டோம் அதே மாதிரி மெய்ப்பொருளை பார்த்தா பொய்ப்பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் பொய்ப்பொருளை நாம் பொருட்படுத்த மாட்டோம் ஆக பொய்ப்பொருளை பார்க்குறபோது மெய்ப்பொருளை கவனிக்கிறது இல்லை ஆகவே நாம் இந்த உலகத்தில் பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் நமக்கு மூலமான மெய்ப்பொருளை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது அந்த எண்ணம் இருந்தால் நமக்கு இந்த வாழ்க்கையினுடைய இன்பத் துன்பங்கள் எல்லாம் பாதிக்காது அப்பதான் நம்முடைய அறிவுக்கும் பயன் ஆகவே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பதுதான் அறிவு அறிவுக்கு சிறந்த பயன் எந்த பொருள் எப்படி இருந்தாலும் சரி அந்த பொருளுடைய மூலம் அது மெய்ப்பொருள் அப்படி காட்சி அளிக்கிறது அந்த மெய்ப்பொருளின் மீது பல்வேறு பொய் கற்பனைகள் அறியாமையாலும் மாயைங்கிற ஆற்றலாலையும் கற்பிக்கப்படுகின்றன ஆனால் நாம் எப்பொழுதும் அறிவோடு இருக்க வேண்டும் இவைகளெல்லாம் உண்மை என்று நம்பிவிடக்கூடாது ஆக வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற நம்மையும் அனுபவிக்கப்படுகின்ற பொருள்களிலும் இருக்கக்கூடிய மெய்த்தன்மையை உயித்து உணர வேண்டும் என்பதுதான் இந்த குரலினுடைய உள்ளார்ந்த பொருள் எப்பொருள் எத்தன்மை தாயினும்